நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுவையில் செய்ய போறது வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் பச்சைப்பருப்பு அரை கப் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு நெய் நாலு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு கருவேப்பிள்ளை ஒரு கொத்து உப்பு ருசி கேப்ப செய்றையை முதல்ல சோப்பா தெச்சுட்டு ஒரு பேன் வச்சு ட்ரை பேன்ல பாசி பருப்பு போட்டு நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம் நாம அரை கப் சரிக்கே நம்ம கூட கூட பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒன்றரை கப் இப்போ வந்து மூணு மடங்கு தண்ணி ஊற்றிப்போம் நாலரை கப் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம் ஸ்டவ் பாத்திரம் வச்சுக்கிட்டு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிடுவோம் நெய் கா இந்த சீரகம் மிளகு முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு அப்படியே வறுத்துப்போம் இஞ்சியும் பொடியா இது பண்ணி தோல் ஏக்கிட்டு பொடியா வறுத்து பொண்ணி அதையும் நல்லா வதக்கிப்போம் இஞ்சி வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா யோஸ் பண்ணிட்டு இந்த அரிசி பருப்பு கறி வச்சுருக்கோன்னே அது அது போட்டுட்டு இந்த தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுவோம் நல்லா கல் விட்டுடுவோம் உப்பு ருசிக்கு போட்டுட்டு கல் வச்சிட்டு குக்கரில் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு அரிசல் கொடுத்து இறக்கிடுவோம் அஞ்சு அரிசல் கொடுத்து விசில் எடுத்துட்டு அந்த நல்லா கலந்து விட்டுட்டு மேல ரெண்டு ஸ்பூன் நெய்யும் போட்டு கலந்து விட்டோன்னா சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வெண் பொங்கல் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்